ூர்ணமிதம் பூர் பூர்ணமு தூர்ணமாஜம் அவிரஸ்ரம் शुद्धम पापविद्धम ஷுமாபிம் ஹ்விர்மனீஷி பரிபூஸ்வயம் யோகாச்சாஸ்வீ ச உபரிஷத் ஞானயோகத்தை இந்த எட்டாவது மந்திரத்தோடு நிறைவு செய்து விட்டது ஞானயோகங்கிறது சித்தசுத்தி உடையவனுக்குத்தான் பிரயோஜனத்தை கொடுக்கும் சாதன சதுஷ்டயம் இல்லாதவனுக்கு வேதாந்த விசாரம் பிரயோஜனத்தை கொடுக்காது மோக்ஷங்கிற பிரயோஜனத்தை கொடுக்காது அப்படி சாதன சதுஷ்டயம் இந்த ஜென்மாவில் சம்பாதிக்காம ஒருத்தனுக்கு வேதாந்த விசாரம் புரிகிறதுன்னு சொன்னா அது ஜென்மாந்தரங்களில் பண்ணின புண்ணிய பலனா இருக்கு யோகபிரஷ்டனா இருக்கலாம் உள்ளம் நுழையாது நுழையுமாகில் பூத ஜென்மங்கள் கோடி புனிதனாம் புருடனாமே கைவல்லிய நவநீதம் நூத்தன விவேகி அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த ஜென்மாவல கர்மயோகம் பண்ணாமல் அர்த்தம் இந்த ஜென்மாவல கர்மயோக சாதனங்களை அனுஷ்டிக்காம நேரடியாக வேதாந்த விசாரத்துக்கு வர்றான்னு சொன்னா அவனுக்கு அந்த வேதாந்த விசாரம் பிரயோஜனத்தை கொடுக்கிறது என்று சொன்னால் அவன் ஜென்மாந்தரங்களில் பூர்வ ஜென்மாந்தரங்கள் இதற்கு முன்பு பண்ணின ஜென் ஜென்மங்கள் எல்லாம் மனுஷ ஜென்மாக்கள்ல நிறைய புண்ணியம் பண்ணியிருக்கக்கூடும் என்று கைவல்லிய நவர சொல்லியிருப்பது நமக்கு தெரியும் ஆனால் உபநிஷத்தில் இப்ப நாம் பார்க்கக்கூடிய பகுதி இந்த வேதாந்த சாஸ்திர விஷயங்கள்லாம் புரியணும்னா எது பண்ணி இருக்கணுமோ அதை பற்றி சொல்கிறது ஆனால் அதை பற்றி இங்கே விசேஷமாக பேசாம பேசாமல் சித்த சுத்தியை பத்தியோ இதை பற்றிய சொல்லலை அதெல்லாம் நாம் நாம் வந்து புரிஞ்சுக்கணும் ரெண்டாவது மந்திரம் கர்மயோகத்தை ஹைலைட் பண்ணி ஹைலைட் பண்ணிருக்கா சுருக்கி சொல்லியிருக்கு உபனிஷத்தில் ரெண்டாவது மந்திரம் குருவன் நேப கர்மாணி ஜிஜி விஷேச் சதமாக ஏவம் தொய் நானியதே தோஸ்தி ந கர்மலிபியத்தை நரே இக கர்மாணி குருவன் கர்மாணிங்கிற வார்த்தையை நாம் புரிஞ்சுட்டோம் தர்ம அனுஷ்டானம் அதையும் கொஞ்சம் விசேஷமா போட்டோம் நிஷ்காம தர்ம அனுஷ்டானம் கர்மாணி வார்த்தைக்கு கர்மங்கள் கர்மங்கள்னா என்ன அர்த்தம் அறச்செயல்கள் விதிக்கப்பட்ட அறச்செயல்களை செய்து கொண்டு வாழ வேண்டும் சொல்லிருக்கேன் இப்ப ஒரு விசா இப்ப ஒரு கருத்த உபனிஷ சொல்லுகிறது கர்ம உபாசனா சமுச்சய விஷய கர்ம உபாசனா சமுச்சயத்தை சாதனமா சொல்லும் நம்ம வாழ்க்கையில் நம்ம மேன்மை அடையறதுக்கு கர்மம் மாத்திரம் பண்ணா போராது உபாசனையும் பண்ணணும் ஆக கர்ம உபாசனா துவய சமுச்சயம் உபாச கர்ம உபாசனா சமுச்சயம் கர்மத்தையும் உபாசனையும் சேர்த்து பண்ணணும் அப்படிங்கிறதான் சொல்லப்போரு அப்புறம் இன்னொரு டாபிக் இருக்குன்னு சொன்னேன் உபாசனா துவய சமுச்சயம் உபாசனை பண்ற அந்த உபாசனையிலும் ரெண்டு வகையான உபாசனை இருக்கு முதல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன கர்மம் மாத்திரம் பண்ணினா போராது உபாசனையும் சேர்த்து பண்ணணும் அடுத்த ஸ்டெப் என்னன்னா உபாசனையிலையும் ஒரு உபாசனை பண்ணினா போறாது இன்னொரு உபாசனையும் சேர்த்து பண்ணினா தான் பிரயோஜனம் அப்படி விஷயத்தை டெவலப் பண்ணி உபனிஷ சொல்ல போகிறது மந்திரங்களை படிக்கலாம் தத்தோய்வே தமோயவு வித்யா ரந்தம் தம பிரவிசந்தி उपासते தமோயவு விந்த மேவ்மாத்தையும் கேவல உபாசனையையும் பண் இதனுடைய தாற்பயம் என்ன நிந்தார்த்தாத்தியா நிந்தை பண்ணுவது நிந்தனை பண்றதுக்காக இல்லை இன்னொன்றை புகழ்வதற்காக ஆரம்பத்திலேயே சொல்லிருக்கேன் மூணாவது மந்திரத்தில் சொன்னேன் ஆத்மஹனோ ஜனா ஆத்ம அஜானியை இகழதன் மூலம் புகழ்கிறது சொன்னேன் அதே மாதிரி இங்க கேவல கர்மத்தையும் நிதிப்பதன் மூலம் கர்ம உபாசனா சமுச்சயத்தை ஸ்துதி பண்ணுகிறது ஸ்தோத்ரம் பண்ணுகிறது புகழ்கிறது அதை புகழ்வதற்காக கர்மத்தையும் மட்டம் தட்டுகிறது குறைத்து பேசுகிறது ஜக்கிரதையா நம்ம புரிஞ்சுக்கணும் இதெல்லாம் நிறைய யார் அனுஷ்டிக்கிறாய் இப்போ கவனமாக புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு ஞாபகம் வச்சுக்கணும் இங்கே ஒன்னொன்னும் பார்த்தோம் இதெல்லாம் வைதிக விஷயங்கள் இதெல்லாத்துக்கும் பிரமாணம் வேதத்துல தான் இருக்கு வேதத்தை ஒட்டினா இத்திகாச கிரந்தங்கள்லேயும் இது இருக்கு சொல்லி இருக்கிறதெல்லாம் படித்து பார்த்தோம்னா அதெல்லாம் பிராமண தர்மம் பிரிக்கும் சொல்லப்பட்டே இருக்க விசேஷமான மதிப்பு கொடுக்கப்பட்டது பரிகாசமான பதம் கேலி பண்ற ஒரு சொல் பிரம்மபந்து பரப்புல பேருக்குாமணனாக இருக்கிற அதிசய ஜெனரேஷனுக்கு அப்புறம் அதுவும் இருக்குமா தெரியாது நம்ம பார்க்கறதுக்கு அப்படி தோன்றுகிறது எப்படி இருக்குமோ தெரியாது அந்த குவாலிட்டி எல்லாம் குறைஞ்சாச்சு நல்லாவே குறைஞ்சாச்சு இந்த செல்போனும் கம்ப்யூட்டரும் சாமியாரையே படுத்துறதுன்னா தர்மத்தை அனுஷ்டிக்கிறதுக்கெல்லாம் நம்ம என்ன நினைக்கிறோம் தர்மத்தை அனுஷ்டிக்கிறதுக்கு சகாயம் பண்ணணும் நினைக்கிறோம் கடைசியில் அதுக்கு சகாயம் நம்ம பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தோன்றுறது போயிட்டு போட்டு எல்லாம் விவகாரத்து இருக்கிற குழப்பங்கள் என்ன அது பொருளாதாரத்தை சார்ந்திருக்கு பொருளாதாரம் வந்து இப்போ நம்ம காரியங்கள் எல்லாம் எதை சார்ந்திருக்கு பொருளாதாரத்தை சார்ந்திருக்கு பொருளாதாரத்துக்கு சில காரியங்கள் பண்ணி ஆகணும் அந்த பொருளாதாரத்துக்கு சில காரியங்கள் பண்ணி ஆகணுங்கிற போது அது அனவாய்டபிளாக இருக்கு தவிர்க்க முடியாதாக இருக்கு அந்த காலத்துல எல்லாம் அது வேற விதமாக இருக்கும் அரசர்கள் வணிகர்கள் அதாவது இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன் சொன்னால் தானாக வந்து நிறைய பேர் இப்பவும் பண்ணிட்டு அப்படி தான் நடக்கிறது ஆனாலும் வந்து அதுக்கான தொடர்புகள் இதெல்லாம் வேண்டியிருக்கு அது வேறு விஷயம் அப்போ அவன் பாட்டுக்கு பண்ணிகிட்டே இருப்பான் வீட்டு வாசலை எல்லாம் வந்து இறங்கிடும் அவன் பாட்டு அக்னிஹோத்திரம் பண்ணிட்டு இருப்பான் அவன் பாட்டுக்கு பூஜை பண்ணிட்டு இருப்பான் ஜெவம் பண்ணிட்டு இருப்பான் வாசலில் திண்ணையில் கொண்டு வச்சுட்டு போயிடுவான் எல்லோரும் கொண்டு வந்து மூட்டை அரிசி மூட்டையோ இதுவோ எல்லாம் வச்சிட்டு அங்கே வாசலையோ ஒரு நமஸ்காரத்தை பண்ணிவிட்டு பன்னுகோ சுவாமி லோகம் நல்லா இருக்கட்டும் போயிட்டே இருப்பாங்க ஆனால் அவரும் பன்னெண்டு பேர் அது மரியாதை இருந்து அப்படி இல்லை என்ன வரிசை வரலையே அது வரலையே கேட்கணும் அப்படி இருக்கு நிலமை நான் பார்த்துருக்கேன் எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்துருக்கேன் அப்படியே வந்து எப்பப்போ எது தேவையோ வாசலில் வச்சுட்டு ஹோமியின் நமஸ்காரம் எல்லாம் இது முடிஞ்சது இந்த தடவை இந்த இந்த தடவை என்னது இதெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி வச்சுட்டு போயிடுவாங்க அது தானாக நடக்கும் அவங்களுக்கு அந்த பக்தி இருந்து அது கோவிலுக்கும் போக ஆரம்பிச்சு அது கொஞ்சம் மாறித்து கோயிலில் கொண்டு வச்சுருவானோம் என்ன விளைஞ்சதோ எதுவாக இருந்தாலும் சரி முதல்ல கடவுளுக்கு மரத்தில் தேங்காய் போட்டால் முதல்ல ரெண்டு தேங்காய் கடவுளுக்கு அப்புறம்தான் மற்றதெல்லாம் இப்போ அப்படி இல்லை யாராவது சொன்னா தான் ப்ரெஷரைஸ் பண்ணாதான் அப்புறம் வேறு ரூபமாலாம் பண்ண வேண்டியிருக்கு இதெல்லாம் வந்து விவகாரத்தில் இருக்கிற குழப்பத்தை சொல்கிறேன் அந்த தர்மம் வைதிகத்தில் சொல்லிக்கிற புத்தகத்திற்கு அந்த சொசை இருந்தது அக்ரிகல் உடம்புக்கு வேண்டியதை கொடுக்கற ஏதோ உடை உணவு எளிய வாழ்க்கை உயர்ந்த சிந்தனை அறச் செயல்கள் அமைதி ஆனந்தம் திருப்தி நிறைவு வேற விதமா எல்லாம் போயிட்டு இருக்கும் எல்லாரும் அதுல இருக்கும் அதுல எல்லாருக்கும் இவ்வளவு போறோம் இவ்வளவு லிமிட்டேஷன் வச்சுக்கிறோம் வைதிக விஷயங்கள் இந்த மந்திரம் என்ன சொல்றதுங்கிறத பார்ப்போம் அப்புறம் அங்கங்க தேவைப்படுற போது நான் விளக்கம் சொல்றேன் இந்த மந்திரம் என்ன சொல்லுகிறது ஏ வித்தியா முப்பாசத்தைங்கிறது இப்படி பிரிக்கணும் ஏ அவித்யாம் உபாசத்தே இந்த இடத்துல அவித்யாங்கிற பதத்துக்கு வைதிக தர்ம கர்மாணி வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற தர்ம அவித்யாங்கிற பதத்துக்கு அர்த்தம் அவித்யான்னா சாதாரண என்ன அர்த்தம் டிக்ஷனரி மீனிங் அறியாமைக்கு லட்சணம் எது இல்லையோ அது அறிய அப்படின்னு உண்டு சாதாரண அவித்யான்னு சொன்னா அறியாமை இக்னரன்ஸ் அதான் வந்து சாதாரண அர்த்தம் பதத்துக்கு அர்த்தம் கொஞ்சம் வந்து யௌகிக்க அர்த்தம் எல்லாம் சொன்னோம்னா யா ந சா வித்யா மாயிக்கே போயிடும் எது இல்லவே இல்லையோ அது அவித்யமோ ஆனா இங்க எடுத்துகிற அர்த்தம் அறிவு ந வித்யா அவித்யா அறிவு இல்லை அப்படிங்கிறது சாதாரண அர்த்தம் ஆனா இங்க உபனிஷத்து இந்த ஈஷாவாசனிஷத்துல ஒரு சொல்லாவது நேரடியா அர்த்தத்தை சொல்ல மாட்டேங்கிற சம்பிரதாயம் இடத்துல அவித்யா சப்தத்துக்கு அர்த்தம் என்ன நாம பண்ற காலையில போய் பண்றோம் பாருங்க பூஜை எல்லாம் அதெல்லாம் அவித்யா அவித்யா அக்னிஹோத்திர கர்மா அவித்யா சந்தியாவந்தனம் கேவல காயிக்க கர்மாணி இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்ற போது வாசிக்க கர்மாணி கண்ண மூடி பகவானுடைய ரூபத்தை நினைக்கிறது இல்லை வெளியில பகவான பூஜை பண்றான் வாயால் பாராயணம் பண்றான் ஆனா தியானம் பண்றது இல்லை தியான ரகித உபாசன காக்க வா கர்மாணி அது வேத விகித்த கர்மாணி வேதத்தில் கட்டளையிடப்பட்ட கர்மங்கள் தர்மம் அதர்மம் இல்லை தர்மம் மணிக்கணக்கா பாராயணம் பண்றான் ஆனா தியானம் பண்ண மாட்டேங்கிறான் மணிக்கணக்கா வெளியில பூஜை பண்றேங்கிறான் ஆனா தியானம் பண்ண மாட்டேங்கிறான் இதெல்லாம் பண்றேன் பாக்கியமா பண்றேன் ஆன்தரமா பண்ண மாட்டேன் பண்றதில்லை அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிப்பட்ட குரூப் எல்லாம் இருக்கிறதுனால சொல்லியிருக்கு மந்திரம் அது அந்த காலம் வாழ்க்கை சூழ்நிலை சிவிலைசேஷன் எல்லாத்துக்கும் போகணும் இதை வச்சுட்டேன் சிவிலைசேஷனுக்கே போவாங்க சரஸ்வதி சம சிந்து சமவெளி நாகரிகம் நதிக்கரையில் வாழ்ந்தார்கள் அதனால நதி ரொம்ப முக்கியமா இருக்கேன் படித்தோமே இது அதிகமா தண்ணி இருக்கிற இட இருக்கிற போது குறைவான தண்ணி இருக்கிற இடத்துல குளிச்சா பாபம் சொல்லியிருக்கு மகாபாரத்துல படிச்சோம் அப்ப இதெல்லாம் அந்த சிவிலைசேஷன் அதெல்லாம் நம்ம மனசில் வச்சு ஹிஸ்டாரிக்கலா நான் போகலை நம்ம புரிஞ்சுக்கணும் கேவல காய்க்க வாச்சிக்க கர்மாணி பண்ணினா மாத்திரம் போராது அது அவித்யாங்கிறது ஏ அவித்யா உபாசத்தை தேங்கிறது சப்ளை பண்ணிக்கணும் அந்தம் தமஹா பிரவிசந்தி தேங்கிறது இருக்கு இருந்தாலும் மேல ஒரு தேட்டுக்கலாம் தமஹா தமஹம் இருள் அந்தம் தமகா ஏற்கனவே பார்த்தோம் அந்த மூணாவது மந்திரத்தில் பார்த்தோம் அதே தான் சொல்லப்படுது ரொம்ப ரொம்ப இருட்டுக்குள்ளேயே இருக்காங்கன்னு அர்த்தம் அறிவை அறியாமையை மறைக்கும் அறிவை மறைக்கும் அறியாமையிலேயே அவர்கள் இருக்கிறார்கள் ஒழுங்கா காலையில நேரத்தில் எந்திரிச்சு பாராயணம் பார்த்து சொல்றது உபனிஷத் தியானம் பண்ண மாட்டேங்கிறான் அவனை பார்த்து சொல்றது என்ன அர்த்தம் அவன அதையும் சேர்த்து பண்ணுங்கிறதுக்காக இப்படி நெகட்டிவா சொன்னா பயப்படுவான் பண்ணி ஆகிற நிர்பந்த ஆளாம இருளில் போட்ட இருளில் அறிவை மறைக்கும் அறியாமையாகி ஆழ்ந்த இருளில் ஆனால் உபரிஷத்த விளக்கம் பிரவிசந்தி அவர்கள் இருளில் நுழைகிறார்கள் நீங்க என்ன போட்டுக்கணும்னா அவர்கள் இன்னும் தெளிவடையவில்லை அவர்கள் இருளில் இருக்கிறார்கள் அவர்கள் இன்னும் முழுமையான நிம்மதியை அடையவில்லை அவங்களுக்கும் ரெஸ்ட்ல இருக்கு எல்லா இருக்கு அர்த்தம் என்ன அர்த்தம்னா காய்க்க வாச்சிக்க கர்மம் பண்ணுகிறவர்கள் முழுமை பெறாதவர்கள் அர்த்தம் பண்ணு ஆன்மீக வாழ்க்கையில் முழுமை பெறாதவர்கள் உபனிஷத்து சொல்விசந்தி அவர்கள் இருளிலே நுழைகிறார்கள் விடாம அதே பண்ணிட்டு இருக்கான் வயசு எண்பத்தி ஆச்சு கண்ண மூடி தியானம் பண்ண மாட்டேங்கிறார் எப்ப பார்த்தாலும் இருகுடி கட்டின்னு போயிட்டே இருக்காரு அதுக்கு மேல அடுத்த படிக்கு போக வேண்டாமா நல்லா இருக்குன்னா கல்லூரியில உட்கார்ந்து விடுறதா முடிச்சு வெளியில வந்து காரியம் பண்ண வேண்டாமா இப்படி என்ன வேணாலும் உதாரணங்கள் அதோடய நிற்கிறார் இன்னொரு குரூப் என்ன பண்றது பண்ண மாட்டோம் பாராயணமே கிடையாது பாக்கிய கர்ம எல்லாம் பண்ண மாட்டோம் பண்றதே இல்லை வச்சுக்கணும் என்ன சொல்றது ஒரே நாளில் ரெண்டு மணி ஆகும் சமசமுச்சயம் சொல்றேன் சமசமுச்சயம் கிரமசமுச்சயம் என்னது இப்ப வேதாந்தம் வந்து கர்மகாண்டத்தை அனுஷ்டானம் பண்ணிட்டு சன்னியாசம் என்னது பிறகு அது ஆனா இந்த இது வந்த போது அது தேவையில்லை வேதாந்தத்துக்கு வந்து இப்ப சந்நியாசம் பண்ணிட்டோம் கர்மாவை விட்டுட்டோம் உபாசனையும் விட்டாச்சு இங்க நிர்குண பிரம்ம விசாரம் பண்ணி அகம் பிரம்மாஷ்மி புரிஞ்சுக்கிறது தான் வேலை ஆகினால இங்கே அதை சேர்த்து பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது இது தினந்தோறும் ஒருத்தம் பண்ணி கர்மாவையும் பண்ணி ஆகணும் உபாசனையும் இன்னைக்கு பண்ணணும் நாளைக்கும் பண்ணணும் நாளாணிக்கும் பண்ணணும் தினந்தோறும் ரெண்டு சாதனையையும் அதுக்கு அதுக்குள்ள கிரமம் இருக்கும் அது வேற விஷயம் அது உள்ளுக்குள்ள இருக்கிற அவாந்தரக் கிரமம் முக்கிய அதுக்குள்ளே ஒன் பை ஒன்னாக செய்யணும் அப்படிங்கிறது விஷயம் வேற இங்கே லைஃப் ஸ்டைலே மாறிடும் வேதாந்தத்துக்கும் வேதப்பூர்வத்துக்கும் வாழ்க்கை முறையே வித்தியாசமான நான் சொல்றது ட்ரெடிஷனலாக இப்போ நீங்கள் படிக்கிறத வச்சு சொல்லலை சன்னியாசம் வாங்கினா தான் டீச்சிங்னா என்ன பண்ணுவீங்க அதுதான் சட்டம் எல்லாம் வயலேட் பண்ணி தான் சொல்லிட்டு இருக்கோம் சட்டப்படி இது படிக்கணும்னா சன்னியாசியா இருக்கணும் ஆனால் பரவாயில்ல இதெல்லாம் எப்படி இருந்தால் ஆளே கிடைக்காது அப்படின்னு சொல்லி இதுக்கு இப்படி பண்ணிட்டுருக்கோம் ஆனால் நீங்கள் புரிஞ்சுக்கணும் இதெல்லாம் எப்படிப்பட்டதாக சொல்லியிருக்கு என்னுடைய வேல்யூ என்னுடைய ரியல் பிரயோஜனத்தை நீங்கள் என்ஜாய் பண்ணணும்னா நான் சொல்ல மாட்டேன் என்னது உங்களை கூப்பிட்டு உட்காந்து வச்சு தெரி வச்சுமேஷன் இருக்கட்டும் ஒரு காலத்தில் வேணும் வித் இன்பர்மேஷன் ஆகியனாலும் வேணும் இருக்கட்டும் என்ன சொல்லுகிறது இந்த கர்மாவே பண்ணாம ஒருத்தர் வந்து நான் தியானம் மாத்திரதான் பண்ணுவேன் கர்மாவே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்ன அதுவும் தப்புங்கிறது வித்யாம் ரத்தாக இந்த இடத்துல வித்யாம்னு சொன்னா என்ன அர்த்தம் வித்யா இசி டு உபாசனா உபாசனா அப்படியும் போடலாம் இல்லாட்டி நம்ம பாஷையில ஏகரூப உபாசன வேதத்துல எல்லாம் நிறைய விஸ்வரூப உபாசன தான் இருக்கு விராட் உபாசனா ஹிரண்யர்ப்ப உபாசனா இதுதான் வேதங்கள்ல பிரசித்தம் ஆயினால உபாசன பண்ணணும் ஒண்ணு வேண்டாம் இந்த காயத்ரி தியானம் பண்றோம் காலம்பரம் வந்து காயத்ரி சாவித்ரி சரஸ்வதி காலம்புற காயத்ரி ரூபம் மத்தியானம் சாவித்ரி ரூபம் சாயங்காலம் சரஸ்வதி ரூபம்னு எத்தனையோ லட்சணங்கள் எல்லாம் சொல்லியிருக்கு சூரிய மண்டலத்துல நினைக்கணும்னு சொல்லிருக்கு முக்தா வித்ரும ஹேம நீல தவல சாயைகி முகைஹி திரக்ஷனை காயத்ரி தேவியினுடைய ஸ்வரூபம் சொல்லியிருக்கு அதெல்லாம் நம்ம மனசுல நினைக்கிறோம் தியானம் பண்றோம் ஆனா பாக்கியமா பஞ்சபாத்திரம் கையில வச்சுக்கிறோம் ஆச்சமனம் பண்றோம் இதெல்லாம் கர்மா அவித்யா அப்புறம் வந்து உக்காந்துண்டு காயத்ரி மாவாக யாமி சாவித்ரி மாவாக யாமி சரஸ்வதி மாவாக யாமி சந்தரிஷி நாவாக யாமி ஸ்ரீய மாவாக யாமி எல்லாம் இங்கே தான் எது பிளேஸ்லாம் எங்கே இருக்குன்னா இங்கேயே ஹிரதயத்துலேயே இப்படி பார்த்துக்கிறான் சூரியனை ஒரு தரம் பார்த்துக்கிறான் சூரியன் சாஸ்திரம் இருக்குது பார்த்தா கண்ணுக்கு கெடுதல் பார்க்குறதா அது முதிரையோடு பார்க்கணும்னு சொல்கிறது ஆகினாலும் அதை பார்த்துட்டு அப்படி மனசில் நினச்சிக்கும் உட்காந்து நதிக்கரை நீங்கள் கற்பனை பண்ணி பார் நதிக்கரை ஒரே விரக்ஷங்கள் எல்லாம் அது நதியில் ஜலம் அமைதியாக போயின்னு இருக்கு காலம்புற வேலை சூரிய உதயம் அப்படியே நதிக்கரையில் உட்கார்ந்துருக்கான் ஒரு சாதகன் உட்காந்துட்டு அனுஷ்டானங்களை பண்ணிட்டு அப்படியே உட்காந்து தியானம் பண்ணுறான் சூரிய மண்டலத்தை நினச்சிருந்தேன் வித்யாம் ரத்தாக ரெண்டு சேத்து பண்றத பத்தி சொன்னேன் இல்லாட்டி சுவாசத்தை வாட்ச் பண்றேன் பண்ணிண்டே இருக்கணும் மூச்சு அப்படியே கவனிச்சுட்டே இருக்கணும் தலையே ஒரு இருபது நிமிஷம் நினைக்கிறது ரிலாக்ஸேஷன் சொல்றோம் இல்லையா சமுச்சயத்திற்காக நான் ஒரு என்னோட மனசுல தோணின ஒரு திருஷ்டாந்த சொல்றேன் ஜாகிரதையா புரிஞ்சுங்க அதுலேயும் தோஷமெல்லாம் இருக்கு இப்ப வந்து டாக்டர் என்ன சொல்றார் ஹெல்த் நல்லா இருக்கணும்னா என்ன சொல்றாரு நீங்க டயட் கண்ட்ரோல் அண்ட் காலங்கள் பார்த்து கொடுக்கணும் ஒரே நேரத்தில் இருபத்தஞ்சு இட்லி சாப்பிட கூடாது காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் இருபத்தஞ்சு இட்லி சாப்பிடலாம் விட்டு விட்டு சாப்பிடும் என்னாகும் புரியுறதுல என்ன ஆகும் ரெண்டை சமுச்சயம் பண்ணும் இதையும் பண்ணணும் அதையும் பண்ணணும் யோகாபியாசமும் பண்ணணும் ஆகார நியமத்தையும் கடைபிடிக்கணும் அதை மாத்திரம் பண்ணுவேன் இதை மாத்திரம் பண்ணுவேன்னா சரி வருமா ரெண்டையும் சேர்த்து தான் பண்ணும் அது மாதிரி இங்க நீங்க புரிஞ்சுக்கணும் யோகாபியாசத்தையும் ஆகார நியமத்தையும் எப்படி நாம் சமுச்சயமாக பண்ண வேண்டியது அவசியமோ அப்படி இந்த தர்மாநுஷ்டானத்தையும் சகுண பிரம்ம உபாசனையையும் சேர்த்து பண்ண வேண்டியது அவசியம் தர்ம அனுஷ்டானங்களையும் அதுவும் தர்மம் அது வேற விஷயம் தர்ம அனுஷ்டானங்களையும் சகுண பிரம்ம உபாசனையும் சேர்த்தே தினந்தோறும் பண்ண வேண்டும் எத்தனை நாளைக்குன்னா உனக்கு வைராக்கியம் வர வரைக்கும் வைராக்கியம் வந்தாச்சுன்னா விடலாமே அங்க தனேனங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் உண்டு உபாசனையான்னு ஒரு அர்த்தம் உண்டு ந கர்மனா நஜயா நர்த்தம் உபாசனையான்னு ஒரு மீனிங் உண்டு செகண்டரி மீனிங் தான் ஆனா அப்படி ஒரு மீனிங் உண்டு அப்போ இந்த ரெண்டாவது வரை என்ன சொல்லுகிறது இந்தமத்தை பண்றவன் இருட்டுக்குள்ள நுழைறான் என்ன அர்த்தம் அறியாமையிலிருந்து விடுபடுறது இல்லைன்னு அர்த்தம் மெய்யறிவை பெறுவதற்கான அவன் திரும்பதில்லை அவன் அறியாமையில்தான் இருக்கான் அது மாத்திரம் இல்ல இதெல்லாம் பண்ணி என்ன கேட்கிறான் சொல்லி இருக்கு சவுந்தரிலகரியில முப்பத்தெட்டாவது ஸ்லோகத்தை இரநூத்தி ஐம்பத்தஞ்சு இரநூத்தி ஐம்பது சும்மா சொல்லி வைக்கிறேன் இத்தனாவது ஸ்லோகத்தை இதை சொன்னே இந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி உட்கார்ந்துன்னு விடாமல் பண்ணுறான் அது மீனிங் கூட தெரியாது சொல்ற யாரோ சொல்லிட்டார் ஒரு ஜோசியர் சொல்லிவிட்டார் இதை பண்ணு இதை பரிகாரமாக பண்ணுன்னு சொல்லி ரொம்ப ஸ்ரத்தையோட பண்ணுறான் ஆனால் அவனுக்கு வாழ்க்கையை பத்திரம் ஞானமாக இருக்கு வாழ்க்கை நான் ஏன் பிறந்தேன் என்ன கஸ்தம் கோபம் குத்தா இதெல்லாம் கேட்கவா முடியும் அதெல்லாம் அவனுக்கு தோணவே தோனா அவன் சனி தசைங்க எனக்கு இப்போ நம்மகிட்ட சீரியஸா சொல்லுவார் அப்ப நானும் சீரியஸா கேட்கணும் நீங்க அப்ப என்னை பாக்கணும் அப்பதான் உங்களுக்கு தெரியும் எப்படி இது சீரியஸா அவன் சீரியஸா சொல்லுவார் அப்படியா அப்புறம் அப்புறம் என்ன சொன்னார் அப்படி கேட்பேன் நான் அப்ப என்ன இது சாமி அவன் சொல்ல அந்தந்தமயப் பிரசந்தி எல்லாம் சொன்னா அவன் புரியப்பட புரியுமே அப்படின்னு அதெல்லாம் அங்க சொல்ல முடியாது ரொம்ப நானே என்ன சொல்லுவேன்னு தெரியுமோ ரொம்ப எல்லாம் பிராப்ளத்தெல்லாம் சொல்லிங்களோமே ஜோசிய அவர் என்ன சொல்றார் அப்படியுமே பண்ணாமே அப்படி சொல்லிதான் பண்ணுவோம் தப்பு ஒண்ணும் இல்ல ஒன்னும் பாப்பம் இல்லையே போறார் இந்த மட்டும்தான் ஸ்ரத்தை இருக்க இவர் நிச்சயமா வராம போறார் பகவான் விட்டுறவா போறார் இவர கூட்டினு வந்து எப்ப உள்ள நுழைஞ்சுட்டானோ விடுவாரா என்ன இதுக்குள்ளே கவனிக்கணும் உதாரா சர்வ ஏ கொஞ்சம் ஸ்ரத்தா பக்தி இருந்தா போறோம் அப்புறம் மேல வந்து ரெண்டாவது வரி என்ன சொல்லுகிறது கேவல உபாசனைய பண்றவன் அதைவிட இருள்ள இருக்கான் இவன் துவைத்த புத்தி தானே இருக்கு இன்னும் ஆகையினால இன்னும் இருள இருக்கான் அந்த அர்த்தம் இல்லை பூர்ணம் இவன் இருளில் இருக்கிறான் அதை காட்டும் இவன் இருக்கான் ஏ அவித்தியா உபாசத்தே தே அந்தம் தமஹா பிரவிசந்தி ஏ என்ன சகுண பிரம்ம தியானம் சகுண பிரம்ம தியானம் இந்த வார்த்தையை போட்டுக்கணும் ஓன்லி அது மாத்திரம் பண்றோம் பூயா பூயா இவ பிரவிசந்தி பூயா பிரவிசந்தி இவ இவ போடலாம் ஏவான்னு போட்டான்னு போறோம் இல்லை இவங்கிறது வந்து நுழைவது போல புரிந்து கொள்ள வேண்டும் அதை காட்டிலும் இவன் வந்து இருள இருக்கான் இவன் கர்மா பண்றவன் ஒரு வகையான அறியாமையில் இருக்கான் உபாசனை கேவல கர்மா பண்றவன் ஒரு வகையான அறியாமையில் இருக்கான் கேவல உபாசனம் பண்றவன் இன்னொரு வகையான அறியாமையில் இருக்கான் அதை காட்டினான் அப்படின்னு உபனிஷத் தாற்பயம் இல்லைன்னு சொல்லிட்டேன் இவங்கிற பதத்தை அப்படியே எடுத்துக்கலாம் இவ பிரி இவ அக்ஞானி இவ பதி அந்த பூயகாங்கிறதுக்கு பகு தரம் கிரகர் சங்கராச்சாரியார் பூயாண்ணா அர்த்தம் அதை காட்டிலும் வித்யாங்கிற வார்த்தைக்கு சங்கராச்சாரியார் தேவதா ஞானம் ஞானம்னா தியானம்னு அர்த்தம் இங்கே இதெல்லாம் ஜாகிரதையாக புரிஞ்சுக்கணும் இதான் சம்பிரதாயமாக படித்தா புரியும் தேவதா தியானம் இந்திர தியானம் அக்னி தியானம் சந்திர தியானம் இதெல்லாம் அர்த்தம் இப்ப என்ன சொல்லுகிறது அடுத்தது பிரயோஜனத்தை பார்க்கிறோம் சமுச்சயத்தை பத்தி பேச போறது சமுச்சயத்தை பதினோரா ஸ்லோகத்தில் சொல்ல போறது இது பலனை பத்தி பேசுகிறது பார்க்கலாம் இது சுஷ்ரும தீராணாம் அந்வாஹுவி அநாஹு அவிதிணம் இந்த இவங்கிறத சங்கராச்சாரியர் ஏவன்னு அர்த்தம் பண்ணிணுட்டார் இவசத்தை ஆதிசங்கரர் ஏவ என்றே அர்த்தம் பண்ணி கொண்டார் ஏவன்னா சிரசமயம் இல்லாத கூட சேர்த்துப்போம் இவன்னு சேர்ப்போம் ஆனா இந்த இடத்துல இவங்கிறது ஏவ பூஜா அதை காட்டிலும் நிச்சயமா இன்னொருத்தாட்டிலும் இருளதான் போறான் இது தாற்பயம் நீங்க மறந்துடக்கூடாது இருள்ள இருக்காங்க தாத்யம் இல்ல சமுச்சயம் பண்ணணும் தாற்பயம் இங்க மந்திரம் என்ன சொல்லுகிறது பலனை சொல்லுகிறது வித்யா அலம் ஆகுனையின் பலன் வேறு கர்மத்தின் பலன் வேறு என்று சொல்லுகிறார்கள் உபாசனையின் பலன் வேறு கர்மத்தின் பலன் வேறு கார்போஹைட்ரேட் பலன் வேறு புரோட்டீனுடைய பலன் வேறு என்று வைத்தியர்கள் சொல்லுவதை போல ரெண்டும் நமக்கு வேணும் அதுக்காக சொல்லுகிறோம் இதோட பிரயோஜனம் வேற அதோட பிரயோஜனம் வேற வித்யா அந்நது ஆகு அவித்யா அந்நது ஆகு அந்நாடு ஏவ அந்த ஏவ போட்டுக்கணும் இதுக்கு பலன் வேறதான் அதுக்கு பலன் வேறதான் கேவல கர்மாவுக்கு பலன் வேற வேறதான் கேவல உபாசனைக்கு பலன் வேறதான் ஆனால் அதை மாத்திரம் பண்ணினா அந்த பலன்தான் கிடைக்கும் இதை மாத்திரம் பண்ணினா இந்த பலன்தான் கிடைக்கும் நமக்கோ ரெண்டு பலனும் அவசியம் ஆகினால் உபனிஷத்து என்ன பண்ணுகிறது இவங்க இந்த மாதிரி யாராவது நடுவில் வந்து இப்படிலாம் குழப்பி விட்டுருவான்னு தெரியும் இந்த வாழ்க்கை இப்பெல்லாம் நிறைய இருக்குது அவரவருக்கு தோன்றது எத்தியாவது சொல்லிவிடுவாங்க பிரமாணம் இருக்கா இல்லையான்னு பார்க்க மாட்டாங்க எனக்கு தோணுது எனக்கு அப்படியே ஒரு இன்டிஷன் நான் சொல்றேம்பாங்க அது எவ்வளவு ஒருத்தது சரி தப்புங்கிறத நாம வெரிஃபை பண்ண முடியாது அதுதான் பிரமாணம் ஒருத்தர் சொல்றதை நாம ஏத்துக்கணும்னு சொன்னா அதுக்கு லட்சணங்கள் நிறைய இருக்கு அவங்க அதாவது வேதம் சொன்னதை வேதம் சொல்லி ஸ்ருதி ஸ்மிருதி சதாச்சாரம் மூணு உள்ளவன் அவன் அதனுடைய அடிப்படையில ஒன்றை யோசிச்சு சொன்னான்னா அதை பிரமாணமா எடுத்துக்கலாங்கிறார் மனு இந்த மூணும் இல்லாம தானா என்னத்தையா சொல்றான்னு வச்சுங்க அதெல்லாம் ஏத்துக்கூடாதுங்கிற ஒருத்தர் பேசுறதுலயே அவர் உணர்ச்சி வசப்பட்டு பேசுறாரா இல்ல அமைதியா தெளிவா பேசுறாரான்னு பாக்கணும் அமைதியா தெளிவா பேசினா அந்த வாக்கியம் ஹயத்தை குறிக்கிறது பிரமாணம்னு சொல்லுவாங்க ஒருத்தர் உணர்ச்சி வசப்பட்டு என்னத்தையா சொல்றாங்கன்னு வச்சுங்க அந்த வார்த்தையை உண்மையா எடுத்துக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க உதாரணம் ராமர் வனவாசத்துக்கு போறபோது தசரதர் சொல்றார் வாஸ்தவம் நான் வந்து கை வரம் கொடுத்துருக்கேன் அந்த வரத்தை காப்பாத்தான் போனோம் அது தப்பு இல்லை அதுக்கு நான் வந்து உன் வந்து சொல்றேன் நீ வந்து பரதனுக்கு ராஜ்யத்தை கொடுத்துடு நீ பதினாலு வருஷம் வனவாசம் பண்ணுங்கிறத அதை சொல்றேன் ஆனால் நான் சொல்றது இது நான் சொல்றேன் வாஸ்தவம் தான் நான் இன்னொன்னு சொல்றேன் மூத்த பையனுக்கு கொடுக்க வேண்டியதான் உண்மை இதை அவ ப்ரெஷர் பண்ணி நான் பண்ணுறேன் அதனால நான் பண்றேன் ஆனால் நான் அவளுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன் உண்மைதான் ஆனால் நான் அவங்ககிட்ட சொல்றேன் ஏன் வாக்கியத்தையும் காப்பாத்தின மாதிரி இருக்கும் நீயும் தர்மத்தையும் கடைபிடிச்ச மாதிரி இருக்கும் நான் இன்னொரு வாக்கியமும் சொல்றேன் அதுவும் என் வாக்கியம் தான் நீ வந்து என்னை கொன்று விடு சொல்ற தசரதர் என்னை நீ கொன்று விடு நீஜ்யத்தை ஆளு இதுவும் நான் சொல்றேன் என் வார்த்தையை கேளு அப்படின்னு சொன்ன சொல்ற இது இமோஷனலா பேசுற வார்த்தை இந்த வார்த்தையை நான் பிரமாணமா எடுத்துக்க மாட்டேன் உணர்ச்சி வசப்பட்டு சொல்ற வார்த்தை இந்த வார்த்தைக்கு நான் முக்கியத்துவம் தரமாட்டேன் இல்லையா நம்ம கூட அப்பப்ப சொல்றதுல இப்ப நான் போயிடுறேன் அதெல்லாம் உணர்ச்சி வசப்பட்டு நான் கூட சொல்லுவேன் அப்புறம் என்ன அதுக்கப்புறமும் என்ன பண்ணுவேன்னா விஷாம உட்காந்துருப்பேன் அப்ப என்ன அர்த்தம்ன அந்த இமோஷனலா சொல்றதுக்கு பிரமாணம் பிராமான்யம் கிடையாது ஜாகிரதையா சொல் ஜாகிரதையா சொல்லணும் அதனால கண்டதெல்லாம் சொல்லிடப்படாது என்னமோ நிறைய இப்போ நிறைய இயக்கங்கள்லாம் இருக்கு நிறைய குருமார்கள்லாம் இருக்காங்க யாரும் எவ்வளவு தூரம் என்ன படிச்சாங்க எப்படி சம்பிரதாயம் தெரியாது அவங்கள்ட்ட இருக்கிற சிஷ்யர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அவரை பரிபூர்ணமா நம்புவார்கள் அதில் ஒன்றும் சந்தேகம் அவர் என்ன சொல்லுவார்னு நான் இப்படி ஒரு வழி சொல்றேன் மூச்சை வாங்கி வாங்கி விடுன்னு சொல்லிட்டு இருப்பார் ஏதாவது ஒரு வழி சொல்லுவார் அதை வந்து அவங்க கே அதாவது தயானு சுவாமி ரொம்ப அழகாக சொல்லுவார் இந்த இயக்கங்கள் எல்லாம் சொல்லக்கூடியதெல்லாம் சரியா தப்பான்னா ஜாக்கிரதையாக புரிஞ்சுங்க எல்லாமே இன்கம்ப்ளீட்னு ஒரு வேர்டு சொல்லுவார் இன்கம்ப்ளீட் நிறைய குரூப் இருக்கு ஒரு ஒரு இயக்கமும் முழுமையாக இல்லை அப்படின்னு அந்த வார்த்தையை கவனித்து தான் சொல்கிறார் அவர் எந்த இயக்கமும் முழுமையாக இல்லை முழுமையாக வேதம் ஒன்று தான் முழுமையாக இருக்கான் பர்சனை சரி பண்ணுறதுக்கான சக்தி முழுக்க வேதத்துக்கிட்ட இருக்கு வேதத்தை சார்ந்திராத எந்த விதமான அமைப்போ இதுவோ இயக்கமோ முழுமையாக இல்லை அது வந்து அது என்ன பண்ணுறதுன்னா அதிகாரிகளை தயார் பண்ணுறது ஆனால் அதிகாரிகள் பூர்ணத்துவத்தை உணர்வார்களா என்பது கேள்விக்குறி நிறைய தகுதியை உண்டு பண்றது நிறைய அமைப்புகள் எல்லாம் என்ன பண்ணுகிறது எல்லாருக்கும் நிம்மதியை தேடித்தான வழி கிடைக்கிறது ஆனா முழுமையா இல்லை அதனால தான் என்ன பண்றாங்க அவங்க தலைவர்களே புதுசு புதுசா புரோகிராம் போடுறாங்க என்னவோ பண்ணிட்டு இருக்காங்க இது ப்ரோக்ராம் எல்லாம் ஆல்ரெடி இருக்கு வேதத்தில் வந்து ப்ரோக்ராம் புதுக்கேடிக்கேடியூஷன்ல யாராலுக்கு ஒண்ணு சொல்றதெல்லாம் எடுத்துக்க முடியாது ஒரு உபநிஷத்து ரொம்ப அழகாக பேசுறது உபனிஷத்திலேயே ரிஷிகளுடைய வாக்கியமா எப்படி இருக்கு தெரியும் அந்நேவா வித்யினுடைய பலன் வேற அவினுடைய பலன் வேற பிரமாணம் வச்சுக்கணும் கேவல கர்மா பண்ணினா என்ன பிரயோஜனம் உபாசன பண்ணினா என்ன கேவல உபாசனுடைய பிரயோஜனம் வேற கேவல கர்மத்தோட பலன் வேற அப்படின்னு சொல்லி இருக்கிறார்கள் ஆஹ வித்யா தேவலோகா கர்மனா பித்ருலோகா வேதத்திலே இருக்கு வித்யா தேவலோகா கர்மனா பித்ர்லோகா ஞாபகம் வச்சுக்கணும் இதுக்கெல்லாம் நிறைய விஷயங்கள்லாம் சொல்றது உண்டு இப்ப நீங்க இரண்ய கர்ப்ப உபாசன எடுத்துக்கணும் கேவல கர்மா பண்ணினா ஸ்வர்கலன் கிடைக்கும் சகாம விஷய சுகம் கிடைக்கும் சகாம விஷய சுகம் கேவல கர்மாவுக்கு பலன் அது ஈகலோக்கமும் சரி பரலோக்கம் சரி ஆனா உபாசனையோட சேர்த்து பண்ணினா நான் இதெல்லாம் தனியா அப்புறம் சொல்றேன் வேதத்துல சொல்லி இருக்கிற ஒரு இது இருக்கு பித்ருனா கர்மனா வித்யா தேவலோகா கர்மனா பித்ருலோக்கா வித்யா தரோகந்தி இன்னொரு சாந்தோகி உபனேஷத்துல உபரிஷம் சொல்லிருக்கு எதையவ வித்தியையாக கரோத்தி ததையவ எதையவ கர்மனாக கரோத்தி ததையோ வித்யா கரோதி வீரியவத்தரம் பவதி உபாசனையோட சேர்த்து பண்ணினா தான் அதுக்கு ஸ்ட்ராங்னு சொல்லியிருக்கு ஸ்ட்ராங் எஃபெக்ட்ன்னு சொல்லியிருக்கு இதில் அந்த பிரிவெல்லாம் பாஷ்யத்தில் இல்லை பிரித்து நம்ம புரிஞ்சுக்கணும் கேவல உபாசனை பண்ணினா என்ன பிரயோஜனா சாலோக சாமீப்பியம் அப்படின்னு ஒரு தேவதா பாவம் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வந்து மற்ற ஆச்சாரியர்கள் சொல்றது வேதத்துல சொல்லி இருக்கிறது வித்யா தேவலோக கர்மணா பித்லோகா தேவலோகனா அது ஒரு லோகத்துல போய் அங்க சந்தோஷமா இருக்கிறது பித்ருலோகத்துக்கு போறது உபனிஷத்துலேயே இன்னும் தைத்திரிய உபநிஷத்தில் பார்க்கிறோம் இல்லையா சயேகர்ம தேவானாம் தேவானாம் ஆனந்த ச ஏக ஆஜா நஜானாம் தேவானாம் ஆனந்த சேகனான் சிரலோகலோகானாம் ஆனந்தா அது அதுக்கு அங்கங்கே பலன் இப்போ எம்எல்ஏ எலெக்ஷனுக்கும் எம்பி எலக்ஷனுக்கும் உள்ள வித்தியாசம் இல்லையா அங்கே போனால் அது டெல்லிக்கு போகலாம் இதுனா இங்கே ஸ்டேட்டுக்கு போகலாம் அது மாதிரி இந்த பலபேதம் இருக்கு கேவல உபாசனை பண்ணினா என்னன்னா ஒரு பகவானுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஃபீலிங் அவருக்கு பகவான் நம்ம கிட்டே இருக்கார் சாலோகம்னா என்ன அர்த்தம் இறைவன் வாழ்கின்ற உலகத்தில் இருக்கான்னு அர்த்தம் சாமி பெண்ணா பகவானுக்கு பக்கத்தில் இருக்கான்னு அர்த்தம் சாலோக சாமீப, சாரூப சாயுஜ்யம் அப்படின்னு நாளா சொல்றது இது பக்தி மார்க்கத்தில் சொல்லப்படுற முக்தி உபாசனையினாலயும் சொல்லப்படுகிற முக்தி ஸ்ரீவிந்த சா ஆகமங்கள் எல்லாம் ரொம்ப விசேஷமா சொல்லப்பட்டிருக்கு சரியை கிரியை யோகம் ஞானம் சரியையால் சாலோகம் கிரியையால் சாமீபம் யோகத்தால் சாரூபம் சாயுஜம் அப்படிலாம் சொல்லுவாரு சரியா கிரியா யோக ஜரியைக்கு பலன் வேறு கிரியைக்கு பலன் வேறு யோகத்துக்கு பலன் வேறு ஞானத்துக்கு பலன் வேறு படிப்படியா நம்மளை இது பண்றது எக்ஸசைஸ் அதுக்கு ஒரு பிரயோஜனம் இருக்கு யோகாசனத்துக்கும் ஆரோபிக் எக்ஸசைஸ்க்கு வித்தியாசம் இருக்கா வந்து வேகமா வேர்க்க பண்ணணும் யோகாசனம்ங்கிறது நின்று அமைதியுக்குள்ள வாங்கி வாங்கி ஒழுங்கா பண்ணணும் எக்ஸசைஸ்மே வித்தியாசம் இருக்கு அதுவே சமுச்சயம் பண்ணணும் தோன்றது யோகாசனமும் பண்ணணும் அது நிறைய பேர் வேண்டாம் பாங்க யோகா பண்ணாலே போறோம் அப்படின்னு சொல்றது ஒரு குரூப் இருக்கு இல்ல இல்ல ஆரோபிக் போறோம் அப்படின்னு சொல்றது குரூப் இருக்கு ஆனால் ரெண்டையும் சேர்த்து பண்ணினா ரொம்ப பிரயோஜனம் இருக்குங்கிறது சந்தேகம் இல்லை ஏரோபிக்ஸ் எக்ஸசை எக்ஸைஸும் எக்ஸசைஸும் பண்ணாலும் அந்த சரீர வியாயம் ஓடுறது குதிக்கிறது தொங்கிறது எல்லாம் பார்லாம் பண்ணுறது எல்லாம் அதுவும் நல்லது அதுக்கு ஒரு பிரயோஜனம் இதுக்கு ஒரு பிரயோஜனம் ஆனால் இதெல்லாம் வந்து அதிர்ஷ்ட பிரயோஜனங்கள் ஞாபகம் இதெல்லாம் அதிர்ஷ்ட பிரயோஜனம் அதிருஷ்டமாக தான் கொடுக்க போகிறது இந்த இண்டிவிஜுவாலிட்டியை மெயின்டைன் பண்ண தான் போகிறோம் தனித்தன்மை இருக்கத்தான் போகிறது பலனை விரும்பி பண்ணுறேன் சகாம விஷய சுகம் இகலோக்க பரலோகேஷு இது கேவல கர்மனா உபாசனம் கேவல உபாசனை மாத்திரம் பண்ணா என்ன பண்ணுறேன் சில பேர் என்ன பண்ணுறாங்கண்ணா வீட்டு வேலையை கூட ஒழுங்காக பார்க்கறது இல்லை எந்த கர்மாவையும் ஒழுங்காக செய்கிறது இல்லை எப்போ பார்த்தாலும் கோயிலே இருந்து எத்தியோ படிச்சிட்டு இருக்காங்க அதுதான் பிடிக்கிறதுங்கிறாங்க சில பெரிய பணக்கார வீட்டில எல்லாம் பார்த்தா வீட்டில் குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு ஆளை போட்டுட்டு இவங்க போய் ஆர்ஃபனேஜ் கவனிச்சிக்கிறாங்க அந்த குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு கூட ஆள் இல்லை ரெண்டையும் பண்ண வேண்டாமா தம் வீட்டிலையும் தன் குழந்தையும் பார்த்தாலும் அதையும் பண்ணட்டு நிறைய பார்த்தா தெரியும் ஜனங்களுக்கு எதில் ரொம்ப ருச்சி இருக்கோ அதை மாத்தம்தான் பண்ணுவான் உப்பரிஷம் சொல்வது ஓன் டேஸ்ட் படிலாம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது உனக்கு எது நல்லதோ அதை நான் சொல்லுவேன் ஓன் ராகத்வேஷப்படி நீ எதுவும் பண்ணக்கூடாது ராகத்வேஷம் கொஞ்சம் கொஞ்சமாக முதல்ல கொஞ்சம் ராகத்வேஷம் இல்லாதனாலதான் இதுக்கு வந்திருக்கான் ஆனால் பூர்ணமாக ராகத்வேஷத்தை நீக்கணுமே இதுக்குள்ளேயும் வந்துடக்கூடாதே அதுக்கான கிரமங்களை ஃபாலோ பண்ணுறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பூஜையெல்லாம் சிவராத்திரி பூஜா விதானங்கள்லாம் இருக்குது அதில் ஒன்றே ஒன்று நான் ஆட் பண்ணியிருக்கேன் சிவபுராணம் பாராயண் பண்ணுறது அதில் இல்லை அது ஒன்றும் அதர்மம் கிடையாது ஆனால் அந்த கிரமத்துலேருந்து விலகுறோமா விலகிறது இல்லை சம்பிரதாயத்திலேருந்து விலகுறோமா முறைப்படி சாஸ்திரப்படி எல்லாம் நடக்கிறது நீங்களும் இன்வால்வ் ஆறீங்க வைதிகர்களும் இன்வால்வ் ஆகாங்க எல்லாரும் இத்தனையும் சமுச்சயம் பண்ணி கொண்டு போயிட்டுருக்கும் புரிய இது மாத்திரம் போறன்னு சொல்லலாமா தமிழ்லயே பண்ணா போறோங்கிறான் சம்ஸ்கிருதத்திலே பண்ணினா போறன்னு ஒரு குரூப் சம்ஸ்கிருதம் தான் பகவானுக்கு புரியுங்கிறான் இவருக்கு புரியுமாங்கிறது முதல்ல தெரியணுமே சம்ஸ்கிருதம் தான் புரியும் பகவானுக்கு இல்ல இல்ல என் திருஞான தூமரை ஓதும் வாயார் அவர் வந்து என்ன பண்ணார் நல்லா சொல்ற கவுனியன் நான்மறை விரகன் தமிழ் விரகன் நான் எல்லாம் பாடி வேதத்தில் உள்ளது நீரு வெண் துயர் தீர்ப்பது நீர் அந்த முடிக்கிற போது கூட பூசுரன் ஞான சம்பந்தன் வாழும் தேவன் பிராமணனுக்கு அப்படி ஒரு பேர் பூமியில் வாழும் தேவன் அர்த்தம் பூசுரன் ஆற்றல் அடல் விடையேறும் ஆலவாயான் திருநீற்றை போற்றி புகழ்ந்தினில் ஆவும் பூசுரன் ஞான சம்பந்தன் ஞான சம்பந்தங்கிறதே சம்ஸ்கிருதம் ஞானம்ங்கிறது என்ன பாஷ சம்ஸ்கிருத பாஷ சம்பந்தங்கிறது என்ன பாஷ சம்ஸ்கிருத பாஷ ஞான சம்பந்தங்கிறது சம்ஸ்கிருத பாஷேங்கிறது சம்பந்தம் சம்ஸ்கிருத பாஷையோட சம்பந்தம் இல்லாதனால புரியல தமிழ்லேயே பண்ணணும்னு ஒரு குரூப் சம்ஸ்கிருத்திலேயே பண்ணணும்னு ஒரு குரூப் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா வடமொழியும் தென் தமிழும் வரைகள் நான்கும் ஆனவன்கா சேர்த்துட்டோம் என்ன தப்பு பெரிய பாபம் ஒண்ணும் இல்லையே சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொன்னா நல்லாத்தான இருக்கு சரி அந்நேவாகூர் வித்யா அன்னதாகூர் அவித்யா இது சுஷ்ரும பூர்வேஷாம் இதோட பலன் வேற அதோட பலன் வேற ஆஹ் சாலோக சாருப்ப சாமீப்ப சாயுஜம் எனக்கு இன்னும் எனக்கு இன்னும் இதுல விசாரம் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் பண்ணிட்டு நான் அப்புறம் சொல்றேன் தேவதா பாவம் நான் கொஞ்சம் நான் இன்னும் கொஞ்சம் டைம் கொடுக்கல இதுக்கு நீங்கள் எல்லாரும் பொறுத்துங்கோ நான் பண்ணி சொல்லிடுவேன் இது தனி பிரயோஜனம் தேவதா பாவம் சாலோகம்னா என்ன அர்த்தம் இறைவன் வாழ்ற உலகத்துல இருக்க இப்ப வேண்டாம் இந்த அட்மாஸ்பியர்லயே இருக்கீங்க இது சாலோகம் தான் சாலோக்கம் அப்புறம் என்னது சாமிப்பம் என்ன அர்த்தம் அங்க அண்ணலட்சுமி இல்லை சாமிப்பம் அங்க பகவான் கிட்ட போறோம் இந்த அட்மாஸ்பியர்லயே இருக்கும் இது சாலோக்கம் ஆனா இந்த ஆசிரமத்துக்குள்ள இருக்கும் இது சாலோக்கம் அங்க பகவான் கிட்ட போயிடுறோம் அங்க சாமிப்பம் அப்புறம் அவரையே பார்த்துட்டு இருக்கிறவோ மனசு அவர் மயமா ஆயிடுறது சாரூபம் அப்புறம் மனசே ஒடுங்கி போயிடுறது கழிச்சு காஃபி சாப்பிடணும் சாருப இதெல்லாம் மோக்ஷம்னே பேரு சாலோக மோக்ஷா சாமீப மோக்ஷா சாரூப மோக்ஷா சாயுஜ்ய மோட்சா முக்தியின் படிநிலைகள் முக்தியின் படிநிலைகள் இப்படி எல்லாம் சொல்லுகிறார்கள் ஆனா நமக்கு ரெண்டும் வேணுங்கிறார் கர்மாவும் வேணும் சில பேர் வந்து சில பேர் கர்மா விட்டுட்டு பண்றது விஷயம் இருக்கு நல்லா சொன்னா புரியும் இப்போ இந்த நாம சங்கீர்த்தனம் பாகவதர்கள் நிறைய பேர் இப்ப இருக்காங்க எல்லாம் வந்து நிறைய ஆலோட்டிய சர்வசாஸ்திராணி சுனிஷ் பண்ணம் தேயோ நாராயண சதா அப்படி சொல்லி பஜனை பாடுற நாராயண நாமத்தை இப்போ நிறைய பேர் இருக்காங்க அதில் மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா பிராமின் கம்யூனிட்டி இருக்கு ஆனால் அந்த காலத்தில் எல்லா கம்யூனிட்டியும் இருந்தது எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் கிராமத்து இங்க கூட போடிலிருந்து எல்லாம் வருவாங்க அற்புதமாக பஜன் எல்லாம் பாடுவாங்க காலையில் சலங்கையெல்லாம் கட்டினா ஆடுவாங்க அந்த ஜெகதீஸ்வர பாகி பரமேஸ்வரா சினிமா பாட்டு இருக்கேன் அந்த பாட்டுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமாக ஆடுவாங்க இங்கே நானே பார்த்துருக்கேன் சந்தியாவனம் இருக்கு அக்னிஹோத்திர கர்மாக்கள்லாம் இருக்கு கர்த்தவியம் நித்திய கர்மபத்துன்னு சேர்த்துக்கிட்டாங்க இந்த பாகவத சம்பிரதாயமே இதுக்கு பேர் இந்த பஜனை பாடுறதுங்கிறது என்னது பாகவத சம்பிரதாயம் ராதா கல்யாணம் பண்றது நாம சங்கீர்த்தனம் பண்ணுறது சாயங்காலம் ஆரம்பித்தா ராத்திரி வரைக்கும் பகவான் நாம சங்கீர்த்தனம் அப்புறம் காலையில் வந்து ராதா கல்யாணம் எல்லா விளையாட்டு நமக்கு நம்ம வீட்டு கல்யாணத்தில் என்னெல்லாம் நடக்குமோ அதெல்லாம் பகவான் இங்கேயே நடந்தது ஒரு இந்த இங்கேலாம் வந்து பண்ணி நாங்கள் நடந்துருக்கு எல்லா ப்ரோக்ராமும் வச்சுடுவேன் எல்லாம் நடந்தது நிறைய கிருஷ்ணர் வேஷம் போட்டு குழந்தைகளாக வந்தது ஆசிரமத்துலேயே நடந்தது எல்லா வீட்டில் அத்தனை குழந்தைகளும் கிருஷ்ணர் வேஷம் போட்டு கொண்டு வந்துட்டாங்க பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது எல்லாம் பண்ணணும் இதெல்லாம் இதெல்லாம் பகவன் நாம சங்கீர்த்தனம் இது பண்றது ஆனால் பிராமணனுக்கு வந்து பகவன் நாம சங்கீர்த்தனம் வந்து செகண்டரி தான் அவன் பண்ண வேண்டியது சந்தியா வந்தனம் பண்ணணும் பஞ்சாயத்தன பூஜை பண்ணணும் பஞ்ச மகா பண்ணணும் அதெல்லாம் பண்ணணும் அதை பண்ணிட்டு தான் இதெல்லாம் பண்ணணும் டைம் இருந்தால் இதுக்கு பண்ணணும் அவன் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க நான் விட்டு விட்றான் பாட்டை நல்லா பாடிட்டு இருக்கான் அதுதான் அதான் கேவல பஜனைன்னு அர்த்தம் கேவல பஜனை இது கேவல கஷ் இன்னொரு குரூப் என்னன்னா இதெல்லாம் பண்ணவே மாட்டேங்கிறது இதுக்கெல்லாம் வரமாட்டேங்கிறது இல்லை இப்போ இப்போ இருக்கிற சமயத்துக்கு இந்த மாதிரி சொன்னால் தான் இது புரியும் இதெல்லாம் நான் பண்ண நான் அக்னிஹோத்திரத்தோடு சரி அக்னிஹோத்திரத்தோடு சரி வேத பாராயணத்தோடு சரி இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு இது ஒரு குரூப் கேவல கர்மா குரூப் இது இன்னொரு குரூப் என்னதுன்னா சந்தியா வந்தனமெல்லாம் தேவையே இல்லை அனாவசியம் பகவான் நாமத்தை சொன்னால் போகிறோம் நாராயணான்னு சொன்னால் போகும் ஹரின்னு ஒருவரும் சொன்னால் போகிறோம் அப்புறம் நீ உடனே நிறுத்திக்க வேண்டிதானே என்ன சொல்லிட்டே இருக்கணும் அப்படி ஒரு ரெண்டும் தப்பு கேவல பஜனை பாடுறதும் தப்பு அதுக்குதான் நல்ல ஒரு திருஷ்டாந்தம் சொல்லுவாங்க அது என்ன சொல்லுவாங்கன்னா வந்து இந்த ஆசிரமத்துல நிறைய பேர் வேலை பார்க்கறாங்க நல்ல நிறைய காரியம் பண்றாங்க ஒரு ஒருத்தர் காரியம் பண்றாங்க தோட்ட வேலை ஒருத்தர் பாக்குறாரு ஒருத்தர் வேலை பார்க்கிறார் இன்னொருத்தர் இருக்கார் அவரும் சமாளிக்கிறீங்க அவன் பண்ண வேண்டிய வேலை நிறைய இருக்கு என்ன அந்த வேலை நான் நானே தான் கொடுத்திருக்கேன் இருபது வேலை அதை பண்ணாம அப்பப்ப என்ன வந்து அவன் புகழ்ந்துட்டே இருந்தான்னு வச்சு எனக்கு எது பிடிக்கும் என்ன புகழ்றது இருக்கட்டும் முதல்ல அந்த வேலையை பாடணும் அப்படி தானே சொல்லுவேன் அது மாதிரி பகவான் என்ன சொல்றார் புரியுறதா இப்போ கொஞ்சம் புரியற மாதிரி இருக்கும் இறைவா உன்ன மாதிரி உண்டா அப்படி உண்டா இப்படி உண்டான்னா நீ ஒழுங்கா வீட்டுக்கு அரிசி வாங்கி போட்டியான்னா அரிசி வாங்கி போட்டியா எண்ணெய் வாங்கி கொடுத்தியா பால் வாங்கிட்டு வந்தியா அதெல்லாம் உருப்படியா பண்ணியாப்பா அதெல்லாம் என்னத்துக்கு இறைவா அதெல்லாம் அனித்தியமானது உன்னை புகழ்ந்து கொண்டு இருப்பதே எனக்கு பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டே இருள் சேர் இருவினையும் சேரா வாயால் உன்னை புகழ்ந்துட்டே இருக்க பாரு என்னத்துக்கு பகவான் அரிசி கிடைக்க போ சொல்றேன் ஒழுங்கா வீட்டை நடத்திட்டு அப்புறம் என்னை வந்து கும்பிடு சொல்லுவார மாட்டாரா வீட்டில் இருக்கிறவெல்லாம் தவிச்சுருக்கான் பஜனை பாடுறேன் போட சொல்லுவ சொல்லுவர மாட்டாரா பாரு இது உங்களுக்கு புரிஞ்சு போயிடும் இந்த உபனிஷத் புரியும் புரிய வேண்டும் இப்பதான் சாமி இந்த மந்திரமே புரிய தேவதா லோகங்கேவாகு அதுக்கு ஒரு பிரயோஜனம் இருக்கு பஜனை பாடினா மனசுக்கு ஆனந்தமா இருக்கு ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பாடுறோம் பாடுறோம் நம்ம ராகங்கள்ல ஆலாபனை எல்லாம் பண்ணி முதல்ல ஆறு ராகத்தை இழுக்க நம்ம கொஞ்சம் இருக்க ஸ்ரீராக இருப்பா அப்படி சொல்லிட்டு காப்பாடு ரசிக்கிறது காப்பாடுறாங்க அதுல வந்து பகவான வந்து நினைச்சுட்டு பாடுறதுக்காக அதுல ஒரு பிரயோஜனம் இருக்கு ஆனா இதுல இருக்க பிரயோஜனம் இருக்கு அந்த பிரயோஜனத்துக்கு அந்த பிரயோஜனம் வேணும் இந்த பிரயோஜனம் வேணும் கடமைகளை ஒழுங்காக செய்பவன் அவித்தையில் இருக்கிறான் வெறும் பஜனை நாம சங்கீர்த்தனம் மாத்திரம் பண்ணுகிறவன் அத அறியாமையில் இருக்கிறான் இருளில் இருக்கிறான் எவன் ரெண்டையும் சேர்த்து பண்றானோ அவன்தான் இருந்து விடுபடுவான் துவைத்திலிருந்து விடுபடுவான் கர்மம் செய்வன் துவைத்தில இருக்கிறான் உபாசனை செய்பவன் அதை காட்டிலும் ஆழ்ந்த துவைத்தான் அப்படின்னு சொல்லலாம் ஆகவே கர்மத்தின் வேறு உபாசனையின் வேறு என்று என்ன இரண்டாவது பார்வையிம சுஷ்ரும வச்சனிணாம் வச்சனம் வயம் சுஷ்ரும கேட்டுக்கோங்க அர்ஜுனன் சொல்றான் இல்லையா இது சுஷ்ரும கீதையில் வரும் கடைசில சொல்லுவான் முதலாயத்தில் கடைசில சொல்லுவான் இப்படி இந்த யுத்தம் நடந்ததுன்னா சங்கரோ நரகா குலம் குலந்தோய்யேஷா லுப் பிண்டோதகக் கிரியோஷரம் வர்ணசங்கர கார்கை உத் ஜாதி குலதர்மாச்சாஸ்வ அதில் ஒரு வாக்கியம் வரும் இதும அகோபத்த மகத்பாபம் கருத்தும் கேள்விப்பட்டிருக்கோம் பெரியவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க மகான்கள் சொல்லியிருக்காங்க உபனிஷத்தே சொல்றது அப்பன்னா இவங்க காலம் இவங்க கேட்டிருக்காங்கன்னா இவங்க இப்படி பார்த்து இவங்களுக்கு முன்னாலே இருக்கு அதனால்தான் வேதம் வந்து அனாதின் சொல்றோம் அனாதிகாலமா இந்த ஞானம் இருந்து தீரானாம் வச்சனம் சுஷ்ரும ஏ நகா தத்து விசே அது மாத்திரம் இல்ல அதை வந்து ஆச்சாரியரும் விளக்கி சொல்லி இருக்கிறார்கள் எவர்கள் நமக்கு எங்களுக்கு அஸ்மபியம் நகா அஸ்மாக்கம் நக அஸ்மியம் நக அஸ்மியம் நகா போட்டுக்கணும் விளக்கி சொல்லி இருக்கிறார்கள் நகன நமக்குன்னு போட்டுக்கணும் அஸ்மபியம் சங்கராஜர் அஸ்மபியம் ஏ ஆச்சாரியா ஆச்சாரியர்களும் தீராணாம் வச்சன ஆச்சாரியாக தத்து ந விச்சீரே வியாத்தவந்த தாய்மான் அவர் சொல்றார் சும்மா இருக்க சுகம் சுகம் என்று சுருதி எல்லாம் அம்மா நிரந்தரம் சொல்லவும் பெம்மான் மௌனி மொழியையும் தப்பி அப்படி சொல்றோம் இல்லையா விளக்கி சொல்லியிருக்காங்க இதை விஜச்சக்ஷரே ஆகையினால என்ன பண்ணணும்னா ரெண்டையும் சேத்து பண்ணணும் சேத்து பண்றதை பத்தி பலனையும் சேத்து சொல்லுகிறது அடுத்த வகுப்புல நம்ம பார்க்கலாம் ஓம் பூர்ணமூர் ஓம் குருவிமூர்த்தா ிாஹரிம் ஆசஸ்வீ